நாட்டினை நேர்களுக்கு வணக்கம் தினமொரு துளிக்காக சென்னையிலிருந்து உங்கள் அன்பு அலுமேலு நுரையீரலில் ஏற்படும் தொற்று அதனால் உண்டாகும் காய்ச்சல் சளி மற்றும் இருமலை போக்கக்கூடிய இலிய மருந்து என்னன்னு பார்ப்போம் வாங்க ஒரு தண்ணி ஊற்றி கொதிக்க விடுவோம் அதுல மிளகு மற்றும் திப்பிலி கலந்த கலவை அரை தே கரண்டி கலந்துடலாம் சிறிது துளைசீலியர்கள் கலந்து நல்லா கொதிக்க விடுவோம் தண்ணி நல்லா கொதித்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தேவையான அளவு தேன் கலந்து இந்த தீநீரை காலை மானை மூன்று நாள் தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டு வந்தாங்கனாலே நுரையீரலில் ஏற்படும் தொற்று அதனால் உண்டாகும் காய்ச்சல் சளி மற்றும் இருமல் நீங்கிவிடும் என்னென்ன ஏர்களே உங்களுக்கு இந்த துளி பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம்